தம்மது சரீரத்தில் நம்முடைய நோய்களையும் சுமந்து தீர்த்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு பிரியமான மருத்துவர் டியர் டாக்டர் வாசிக்க வேண்டிய பகுதி மத்தியு இருபத்தி ஐந்தாம் அத்தியாயம் முப்பத்தி வசனம் முதல் நாற்பது வரை மனித குமாரன் தமது மகிமை பொருந்தினவராய்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 ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து வாருங்கள் என் பிதாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் அண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சோதரித்துக் பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள் அந்நியனாயிருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் வியாதியா இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார் அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு மறுமொழியாக ஆண்டு வரே நாங்கள் எப்பொழுது உண்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம் எப்பொழுது உண்மை தாகமுள்ளவராக கண்டு உடைய தாகத்தை தீர்த்தோம் எப்பொழுது உண்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம் எப்பொழுது உண்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம் எப்பொழுது உ வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராக கண்டு உம் இடத்தில் வந்தோம் என்பார்கள் அதற்கு ராஜா மறுமொழியாக மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார் என்னுடைய மனப்பாட வசனம் மத்தேயு ஒன்பதாம் அத்தியாயம் வசனம் பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதை அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை Those who are well have no need of a physician but those who are sick தமது மக்களுக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ண கடவுள் இயற்கையான எதுக்களையும் தெய்வீக வல்லமையையும் பயன்படுத்துகிறார் மருத்துவ உதவி நாடுவதை கண்டனம் செய்யும் ஒரு வசனம் கூட திருமரையில் கிடையாது நோயாளிகளுக்கு வைத்தியர் வேண்டும் என்று தாமே கூறிவிட்டார் கட்டு போடுவது நான் குணமாக்குவதோ தேவன் என்றார் டாக்டர் ஆம்ரோஸ் பேரோ ஐ பேண்டேஜ் பட் காட் ஹீல்ஸ் என்றார் அரசன் எசைக்கியா சுகமடைந்ததில் இது எவ்வளவு அழகாய் காணப்படுகிறது பாருங்கள் அவரது கண்ணீர் ஜபத்தை கேட்ட ஆண்டவர் அவரை குணமாக்குவேன் என்று தீர்க்கன் ஏசாயா மூலம் சொல்லி அனுப்பினார் பின்பு ஏசாயா அத்திப்பழுத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றார் அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்டபோது அவர் பிழைத்தார் என்று இரண்டு ராஜாக்கள் இருபதாம் ஆயத்தில் வாசிக்கிறோம் இறை மக்களின் தலைவன் ஒருவருக்கு மூலிகை மருந்தொன்றை சிபாரிசு செய்ததால் தீர்க்கத்தரிசி இறைவனது குணமாக்கும் வல்லமையை மட்டுப்படுத்தினாரோ அப்படியே சபையில் உள்ள இளம் தலைவன் ஒருவனுக்கு திராட்சரரசத்தை மருந்தாய் சாப்பிடும்படி ஆலோசனை சொன்னதால் அப்போ சிலர் கடவுளது அற்புதம் செய்யும் வல்லமையை மட்டுப்படுத்தினாரோ திமுக பார்த்து ஒரு வயிற்றில் அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காக தண்ணீரோடு கொஞ்சம் திராட்சரசமும் சேர்த்துக்கொள்ள என்று சொன்னார் ஒன்று திமுத்தி ஐந்து இருபத்தி வாசிக்கிறோம் லூக்கா போன்ற பிரியமான வைத்தியர்காய் பிலவர் பிசிஷியன் கடவுளை துதிப்போம் தனது பணத்தை முழுவதும் மருத்துவரிடம் செலவழித்து பின்னர் ஆண்டவர் முன்னால் வந்து நின்ற மங்கையை இயேசு கண்டனம் பண்ணவில்லை அவளை தேற்றி குணமாக்கினார் என்று மார்க்கு ஐந்தாமத்தி ஆயத்தில் வாசிக்கிறோம் மருந்தே எடுக்கக்கூடாது என்று நீங்கள் தீர்மானித்து உறுதியாக நிற்பீர்களானால் அது நல்லது கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துவாராக ஆனால் அற்புதங்கள் எப்பொழுதுமே நடப்பதில்லை ஒரு சிறிய எடுத்துக்காட்டு அண்டன்று உள்ள அப்பத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று போதித்த இயேசு அந்த அப்பத்திற்காக நாம் வேலை செய்ய வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறார் அண்டன்று உள்ள அப்பத்தை தாரும் என்று வீட்டில் உட்கார்ந்திருக்க கூடாது அப்பத்தை வாங்குவதற்கு காசு சம்பாதிப்பதற்காக வேலைக்காக வெளியே புறப்பட்டு செல்ல வேண்டும் எப்பொழுதும் காகங்கள் கரித்தொண்டுகளையும் தூதர்கள் அப்பங்களையும் கொண்டு வாருவார்கள் என்று எதிர்பார்க்க கூடாது ஏமாந்து விடுவோம் பிரியமானவர்களே உங்கள் வியாதியை குறித்த சுய பரிதாபம் உங்களுக்கு வேண்டாம் டோன்ட் கெட்இன் டு செல்ஃப் பிட்டி அது நிலைமையை இன்னும் மோசமாக்கும் நம்மை அதிகமான பாடுகளிலும் வேதனைகளிலும் இருப்பவருக்கு ஏதாவது ஒரு வழியிலேயே நாம் உதவ முயற்சிப்போம் யோபியை குறித்து இப்படி வாசிக்கிறோம் அவன் தன் வேண்டுதல் செய்த போது கடவுள் அவன் சிறையிருப்பை மாற்றிவிட்டாராம் நாற்பத்தி ரெண்டாம் அத்தியாயம் யோபுகளை இருக்கிறது சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் படுக்கையில் வியாதியாய் கிடக்கிற கர்த்தர் தாங்குவார் என்று சங்கீதம் நாற்பத்தி முதல் மூன்று வசனங்களிலே வாசிக்கிறோம் உணவில்லாதோர் உறைவிடம் இல்லாதோர் உடை இல்லாதோர் ஆகியோரை ஆதரித்தால் சுக நமக்கு சீக்கிரம் தொழிற்குமாம் இதை ஏசாயி எட்டாம் அதிகாரம் ஏழாம் எட்டாம் பார்க்கிறோம் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும் கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உபந்த உபாசம் அப்பொழுது விடியற் கால போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக சீக்கிரத்தில் தொழிற்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே கொடுக்க முடியாத அளவு நாம் யாரும் எளியவர் அல்ல நன் ஆஃப் இஸ் டூ புவர் டு கேவ் நம்மிலும் செல்வந்தரை விட நம்மிலும் எளியவரே அதிகம் உங்களுக்கு தெரியுமா மதுரையைச் சேர்ந்த எல் பொன்னுசுவாமி ஐயர் அவர்கள் கீர்த்தனையிலே ஒரு அழகான பாடலை எழுதி வைத்துள்ளார்கள் அதில் ஒரு கவியை வாசிக்கிறேன் பரம வைத்தியா அருமை இரட்சகனே பிணி தீர்க்கும் வைத்திய பணியினை ஆசிர்வதியும் ஐயனே உள்ளக்கனிவோடு உழைக்கும் வைத்தியருக்கும் அவருடன் துணை நின்று உதவும் தொண்டர்கள் யாவிற்கும் இறங்கும் என்ன அழகாக இந்த மருத்துவ பணிக்காக ஒரு ஜபத்தை பாடலாகவே பொன்னுசாமி ஐயர் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள் எல்லா மருத்துவ பணிகளுக்காகவும் தவறாது ஜெபியுங்கள் மருத்துவ பணி பணியானது சுவிசேஷ ஊழியத்திற்கு மிகவும் அனுகூலமான மிகவும் உதவியான ஒரு நல்ல பயிற்சியாகும் உங்களுக்கு தெரியுமா அநேக அரபு நாடுகளிலே சுவிசேஷத்திற்கு மிகவும் எதிர்ப்பு இருந்தாலும் அரபு நாடுகளின் தலைவர்களாகிய அவர்களுடைய பெரிய ஷேக்ஸ் சிலரெல்லாம் பிறந்தது அந்த நாட்களிலே மிஷினரிகள் நிறுவிய மிஷன் ஹாஸ்பிட்டல்ஸில் அப்படி மிஷினரி மருத்துவமனைகளிலே அவர்கள் பிறந்ததால் எப்பொழுதும் கிறிஸ்தவர்களை குறித்து அவர்கள் இருதயத்தில் ஓரத்தில் எங்கோ ஒரு சாஃப்ட்கான ஒரு கரிசனை ஒரு கனிவு இருந்து கொண்டே இருக்கும் மருத்துவ பணி மக்களை தொட்டு கிறிஸ்தவின் பக்கமாக ஈர்ப்பதற்கு மிகவும் உயரிய ஒரு சாதனம் என்று தான் சொல்ல வேண்டும் பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதை சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை பிரியமான மருத்துவர்களுக்காக நாம் ஆண்டவரை துதிப்போம் அவர்களுக்காக ஜபிப்போம் எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த நாளிலே எங்கள் முன்னால் மருத்துவ பணியை குறித்த ஒரு தியானத்தை வைத்ததற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டுவரே எத்தனையோ மருத்துவ ஊழியங்கள் எத்தனையோ மருத்துவ நிறுவனங்கள் உலகமெங்கும் ஆதிகாலத்து மிஷினரிகளாலும் இந்த நாட்களிலே மிஷினரிகளாக புறப்பட்டு சென்றவர்களாலும் அன்றுவரே நிறுவப்பட்டிருக்கிறதற்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்கிறோம் இந்த மருத்துவ பணிகளையெல்லாம் நீர் ஆசிர்வதையும் எல்லா மருத்துவர்களுடைய கரங்களையும் விரல்களையும் கர்த்தர் நீர் ஆசிர்வதையும் ஞானத்தோடும் விவேகத்தோடும் கர்த்தாவே உம்முடைய வெளிப்பாடோடும் அவர்கள் எல்லா நோயாளிகளையும் கவனிக்க கர்த்தர் உதவி செய்வார்கள் மருத்துவர்களுக்கு உதவி செய்கிற பேராமெடிக்கல் ஸ்டாஃப் தொண்டர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் நர்சஸ் லேப் டெக்னீசியன்ஸ் எக்ஸ்ரே டெக்னீசியன்ஸ் எல்லாருக்காக நாங்கள் செபிக்கிறோம் அவர்கள் எந்த விதமான பணிகள் இருந்தாலும் மனிதரை அவர்களுடைய வேதனையிலிருந்து விடுவிக்கிற ஒரு பணியா இருக்குமானால் அது உடையத்திற்கு ஏற்ற ஒரு பணி ஆண்டவன வேதனை நீங்கி சுகமாயிருக்கிற வார்த்தைகள் தானே குமாரனாகியின் வாயிலிருந்து வெளிவந்தன அந்த பாணியிலே பணி செய்கிற அத்தனை பேரையும் கத்தர் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எவராவது சரீர சுகவீனத்திலே அவதிப்பட்டுக் கொண்டிருந்தால் பரம வைத்தியராகிய நீர் அவர்களுக்காக இறங்க வேண்டும் என்று நான் ஜபிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்